வணக்கம் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபது நட்டணியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலைமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விமான தபால் தலைகள் வெளியிட்ட முதல் நாடு இந்தியா இரண்டு கிரிக்கெட் விளையாட்டு இங்கிலாந்தில் தோன்றியது மூன்று தாய்லாந்தின் பழைய பெயர் சயாம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது இரண்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசு யாரால் சிபாரிசு செய்யப்படுகிறது மூன்று ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டு எது? மீண்டும் சந்திப்போம் நன்றி